அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு நட்பு அப்படிங்கிற அதிகாரத்தை ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிக்கிறோம் இதை கொஞ்சம் விரிவாக நான் சிந்திக்க முற்படுகிறேன் மனிதர்கள் ஒருவருக்கொருவர் உதவும் தன்மையுடன் நெருங்கி பழகுவதற்குத்தான் நட்பு என்று சொல்லுவது இது எல்லா மனிதர்களுக்கும் பொதுவானது பொருட்பாலில் அரசியலுக்கு அடுத்து வருகின்ற அங்க இயல் அங்கையெல்லாம் இதெல்லாம் உறுப்புகள் அங்க இயலில் அமைச்சு நாடு அரண் பொருள் படை அப்படின்னு அரசனுக்கு அமையக்கூடிய அங்கங்களையெல்லாம் சொன்னவர் உபதேசித்தவர் இப்பொழுது நட்பை பற்றி உபதேசிக்க தொடங்குகிறார் ஒரு அரசனுக்கு எப்படி திண்மையுள்ள படையானது உறுதுணையாக இருக்கின்றதோ அதுபோல உண்மையான நட்பும் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்பதற்காக படைமாட்சி படைச்சறுக்கு எனும் படை பற்றிய இரண்டு அதிகாரங்களுக்கு பிறகு இந்த நட்பு என்கின்ற அதிகாரம் அமைக்கப்பட்டிருக்கிறது படையும் உறுதியாக இருக்கணும் நட்பும் உறுதியாக இருக்கணும் பார்க்குறோமே இப்போ வந்து இந்தியாவிலேருந்து இப்போ ப்ரைம் மினிஸ்டர் அடிக்கடி எல்லா நாட்டுக்கும் போகிறார் அவங்களுடைய நட்பை சம்பாதிக்கணும் அப்படி அவங்களோட நட்பு இருந்ததுன்னு சொன்னால் நாட்டுக்கு நல்லது நிறைய பண்ணலாம் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை டெவலப் பண்ணுறதுக்கு தான் போகிறாங்க அதன் மூலம் அவங்களுக்கு நாம் எப்படி நம்மளுடைய உதவியை செய்ய முடியும் அவங்க நமக்கு எப்படி உதவி செய்வாங்க அப்படி நாட்டுக்கு நாட்டு நட்பு உதவியெல்லாம் இருந்தால் தான் நாடெல்லாம் நன்றாக இருக்கும் இப்போ நம்ம நவகிரகத்தை பார்த்தாலே இது நட்பு பகைன்னெல்லாம் போடுறாங்க இப்போ இந்த கிரகத்தில் இருந்ததுன்னா இப்போ சூரியன் வந்து நீச்சமாயிட்டான் நீச்சமாகி இவனுக்கு தாப்புல இருக்கான்லாம் ஜோசியர்லாம் சொல்கிறாங்க பாருங்கள் பகை வீட்டில் இருக்கார் இப்போ நட்பு வீட்டில் இருக்கார் இப்போ சமம் பகையும் இல்லை நட்பும் இல்லை சமம் அப்படின்லாம் நீங்கள் சொல்கிறத கேட்டிருக்கலாம் அமைச்சர் போன்றோர்களின் ஆலோசனைகளை அரசன் கேட்காமல் இருப்பதனால் ஏதேனும் கெடுதல் ஏற்படும் சூழ்நிலை வந்தால் அந்த நிலையில் தன்னுடன் நிற்கும் நட்பானது அரசனை காக்கும் என்பதாலும் ஏற்கனவே பெரியாரை துணைக்கோடல்லாம் சொல்லியிருக்கார் அதையும் ஞாபகம் நட்பை பற்றி அஞ்சு அதிகாரங்கள் அமைக்கப்பட்டிருக்கு இது நட்பு இயலில் அரசனுக்கு உதவுவதில் விதிமுகமாக அமைக்கப்பட்டுள்ளன அதில் நட்புங்கிறது இப்போ முதலாவதாக வருகிறது ஏற்கனவே நம்ம பார்த்தது தான் இன்னும் ஒரு கொஞ்சம் விளக்கமாக பார்க்கணுங்கிறதுக்காக சிந்திக்கிறோம் அதுக்கப்புறம் நட்பாராய்தல் பழைமை தீ நட்பு கூடா நட்புங்கிறது எல்லாம் வந்திருக்கு ஏன்னா நட்புங்கிற தலை சொல்லுலேயே வருகிறது நட்பு இயல்னு போட்டாலும் இதுக்கப்புறம் பன்னெண்டு அதிகாரம் இருந்தால் கூட நட்புங்கிற சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது நான் முதல்ல என்ன சொன்னேன் இதெல்லாம் இந்த மாதிரி நட்பு வேணும் அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்லியிருக்கு இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்னு அப்படி ஒரே மாதிரி ஏர்டைட்டாக சொல்ல முடியாது அதாவது நட்புன்னா என்ன நட்பை எப்படி ஆராய்ச்சி பண்ணணும் பழைமைங்கிறது நட்போடு சம்மந்தப்பட்டது தான் தீ நட்பு கூடாது கூடா நட்பு கூடாது இந்த நட்பெல்லாம் வேண்டாங்கிற அர்த்தத்தில் தான் இங்கே சொல்லியிருக்கார் ஆனால் இத விதிமுகம் அப்படிங்கிற இதில் சொல்லுகிறார் படிக்க படிக்க நாம் தெளிவுபடுத்திப்போம் இந்த அதிகாரத்தில் இந்த நட்புங்கிற அதிகாரம் இருக்கு இதில் நட்போட சிறப்பும் இலக்கணத்தையும் நட்போட மகிமை என்ன குளோரி என்ன ஃப்ரெண்ட்ஷிப்போட குளோரி என்ன அதோட டெஃபனிஷன் என்ன ஆங்கிலத்தில் சொன்னால் அப்படிங்கிற விஷயம் இங்கே பார்க்கப்பட்டிருக்கு நட்பினுடைய சிறப்பும் இலக்கணமும் இங்கே அருளப்பட்டிருக்கின்றன ராமருக்கு சுக்ரீவனுடைய நட்பும் சுக்ரீவருக்கு ராமரோட நட்பும் அவரவர்களுடைய எதிரியை அளிக்கிறதுக்கு ரொம்ப உதவிச்சு பார்த்தனுக்கு பரந்தாமனுடைய நட்பின் தன்மையும் நாம் ஆராய்ச்சி பண்ணினா நன்றாக இருக்கும் தொடர்ந்து நாம் சிந்திப்பதற்கு திருவள்ளூருடைய திருவுருளை பிரார்த்திப்போம் அனைவருக்கும்